வணக்கம் ஜூலை ஒன்பது இரண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றனையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று வெளிநாட்டில் வாழ்பவர்கள் தங்கள் குடும்பங்களுக்கு பணம் அனுப்புவதற்கான சர்வதேச தினம் ஜூன் பதினாறாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது இரண்டு அஸ்ஸாம் மாநில அரசு திறன் பல்கலைக்கழகம் அமைக்க உள்ளது மூன்று சீன நாட்டில் மிகப்பெரிய பிக்காசோ கண்காட்சி நடைபெற்றது இனி இன்றைய நட்டணை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று தேசிய வானொலி வானியற்பியல் மையம் எந்த நகரத்தில் அமைந்துள்ளது இரண்டு எரிசக்தி மாற்றங்கள் மற்றும் நிலையான வளர்ச்சிக்கான உலகளாவிய சுற்றுச்சூழல் குறித்த ஜி டுவெண்டி அமைச்சரவை கூட்டம் எங்கு நடைபெற்றது மூன்று எந்த மாநில போக்குவரத்துக் கழகம் சமீபத்தில் சாலோ பயன்பாட்டை அறிமுகப்படுத்தியது மீண்டும் சந்திப்போம் நன்றி